நீ அழைப்புடைய முடிவும் அவர்கள் ஓடுமுறைத்தவர் என்ன செஞ்சு கொள்வாங்க தெரியுமா தொள்ளாரி மனித பெருமன் புதிய கருத்து சரி வராது சரியா பெருந்து விஷயங்கள் சந்தோம் இவர்களை பயிர்களாக இன்னும் ரகசியமாக தனிப்பட்ட முறையிலேயே சொன்னும்னித மனிதனுடைய பாவங்கள் அவன் பாவங்களை மேலும் Daniel..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 நடந்து <muchos> மாத்த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 அது வந்து வரது இல்லை. இந்த சுகர் வர வர இதுல சப்போர்ட் செய்யணும். அங்க நான் சப்போர்ட் எlendரோ இல்லை. என்னடா நாங்களே கேள்வி கேட்டு சாச்சத்தை கேர்வும் குருவான மௌலானா ஜமாத்ரே போறோம். நான் எல்லார செய்றோம். இதுக்குள்ள எனக்குமா பிரச்சனை. அப்படி வளர்ச்சி வலி தவிர இருக்க கூடாது. அன்றானே கோமான் சொல்லே சோதனைகள் ரெண்டு அமைற வர. ரெண்டு ரகத்துல அடங்கி போறது. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனைச் ஏற்படுத்தக்கூடிய சோதனைகள் ஒண்ணு. அது நீ அமத்தவும் கிழி செல்வதற்கு நிக்குமத ஹஜிர்தி.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 நான் நான் நான் நான் வந்தது நடந்து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 நீங்க தேவெல்ல வீல்ல போடு போக்கு தீர புரட்சி யாரெல்லாம் வர்றங்களோ சக்கராத்திலே போய் பராத்த காட்டி காதியேறுவான் வா. பெரிய வேதனை மேல அது வந்து. நரகத்தை காட்டினாலே દુنياதெல்ல இன்பங்கள மறந்து போ. அப்புறா வந்துலாம். சொர்க்கத்தை காட்டினாலே દુنياதெல்ல கஷ்டங்களை மறந்து போ. அப்புறா வந்து சொர்க்கம். சாலி முஸ்லிமியாத் தலீமா ஹதீஸ்ல இருந்து. எத்தரா சொன்ன ஒரு மனிதன் அரபக்கின் கடைசி அரசி. பொறங்கgetElementById موت வச்சேன். அவனுக்கு இன்பம் என்னன்னே தெரியல.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 انا அனுபவி ஏற்று <tos> அது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 கல்யாண முடிச்சு முதலாவது மாசமே உண்டாக்கூடாது உண்டியாக மாத்துறத்தை அது கட்டியாக மாற்றார் மேல போது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 आप तलु 70 ग्राम எレシ தான உடல்ல சேரல. மக்கது சுடு நீரா தான் வெளியாகும். சிंद्रதெல்ல உடல்ல சேந்தா அவளே உடான். சிंद्रதெல்லமே சேந்து உடந்த எலகின அளவு இல்லை சிंद्रது எத்தல 4 பாயணம் உள்ள 10 என்ன சேச்சாலும் சிंद्रு உடாங்கற வணக்கம். அதெல்லாம் உடல்ல சேரறாமே திருந்தவேல நான் சொல்ல மனுஷருக்கு மொதாவேச்சுவா.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 நான் <edomosolo> கூட்டிருப்பதாலிருந்த <ii> நூற்றி ஐந்து ரூபாய் அனுப்புனா இவங்க நடந்து கொடுவாங்க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 சகராத்ல இதيابன் கேக்குறாங்க அல்குலா மீனோட இதيابன் கேண்ணோமா மௌத்தா வந்து அண்ணா நீகிரார் அந்தால கலியமான் சொல்ல என்ன கரெட்டடா அலங்கிரிக்குது அவருக்கு திண்ட ஆயோன் அவர் மௌத்தா ஆகல வரைக்கும் வல அந்தால கலியமான் சொல்ல அல்லாஹ் தீன் படிவாங்கால் அல்லாஹ்க்கு பொறு சம ஹவாலி சஹாபாக்கள் கூட அவங்களே போல தேவி இருந்து மனிதர்கள் கிட்ட சொல்லலாம் ஆனா அவளோட உள்ளத்து ஆக்ரமை இருந்து வேறா சொல்ல புள்ளைல அல்ஊது பத்தியல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 nun noticing earth- 순 önemli known as the её creator or creator or creator. こんё, after God has promised us, the first reason we must continue to break this. We must've seen that our children are so pretty naturallyů. Words who pick incident into this country these things. People say that we should not until we can't escape all of this我們. Let's own this entire country to southeast prophet. The people can't to escape all of this.